வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பெப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பஞ்சாபின் சீக்கியர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் பிரிட்டன் படையினர் வெற்றி பெற்றனர் ஆயிரத்தி ஆண்டு கிறிஸ்தவ பெண்கள் இளையோர் அமைப்பு ஒய்எம்சிஏ நியூயார்க் நகரில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டுவைட் ஐக்னோவர் அவர்கள் வியட்நாம் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என எச்சரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் கரையில் HMAS Melbourne என்ற விமானந்தாங்கி கப்பலும் HMAS Voyager என்ற கடற்படை கப்பலும் மோதிக்கொண்டதில் எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு கருணாநிதி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ரஸ் அல் கைமா என்கின்ற பகுதி ஐக்கிய அமரு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுடன் இணைந்ததை அடுத்து அந்த நாடுகளின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டீப் புளு என்கின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் முன்னணி சதுரங்க வீரரான கேரி கேஸ்பரோவை சதுரங்க விளையாட்டில் தோற்கடித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் அலகாபாத் நகரில் இடம்பெற்ற கும்பமேளாவின் போது நெரிசலில் சிக்கி 36 பேர் பலியானார்கள் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் விண்வெளி வரலாற்றில் முதல் முறையாக விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த காஸ்மாஸ் இரண்டாயிரத்தி மற்றும் இரிடியம் 33 மூன்று ஆகிய செயற்கைக்கோள் ஒன்று மோதிய சம்பவம் நிகழ்ந்தது ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ எடை கொண்ட ரஷ்யாவின் காஸ்மாஸ் 2251 என்ற விண்கலம் செயலிழக்கச் செய்யப்பட்டு வெறுமனியை விண்ணில் சுற்றி இருந்தது அது அங்கு ஏற்கனவே செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டிருந்த இருடியம் 33 என்ற செயற்கைக்கோளின் மீது நொடிக்கு நூற்றி பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் மோதியது இரண்டு விண்கலன்களும் நொறுங்கி சின்னா பின்னமாகின இத்தகைய மோதல் விண்வெளியில் நிகழ்வது இதுவே முதல் முறையாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜான் என்டெர்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு போரிஸ் பாஸ்டர்னாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வால்டர் பிராட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜஸ் ஃபயர் நால்வருமே தத்தம் துறைகளில் நோபல் பரிசு பெற்றவர்கள் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அலெக்சாண்டர் புஷ்கின் ரஷ்ய எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜோசப் லிஸ்டர் பிரிட்டன் அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏர்னெஸ்டோ மொனெட்டோ நோபல் பரிசு பெற்ற இத்தாலியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வில்ஹெம் ரான்சென் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை